திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்கடவூர் வீரட்டம் திருக்குறுந்துகை திருச்சிற்றம்பலம் மருட்டுயிரவன்று அருச்சித்தமாணி மார்க்கண்டேயற்க இருட்டியமேனிவளை வாழ் எயிற்றெறி போலுங்கு ட்டியனாவில் வெங்கூற்றம் பதைப்ப உருட்டிய உருட்டியசேபடியான் கடவுருரை உத்தமனே ஏதெழு மந்திரம் மஞ்செழுத்தோதி பரிவினொடும் இதழுிதன் நின்ுயிர் உண்ணவே கொண்டடர்த்த கதத்தெழுகாலனை கண் குருதிப்புனலாரொழுக உதைத்தெழு சேவடியான் கடவுருரை உத்தமனே கரப்புரு சிந்தையாண்டியவன் காமனையும் நெருப்புமிழ்கண்ணினுனர் கங்கையும் பொங்கரவும் பரப்பிய செஞ்சடைப்பால்வண்ணன் காலனை பண்டொரு கா ியசேபடியான் கடவுருரை உத்தமனே மரித்திகள் கையின வானபர்கோனை மனமகிழ்ந்து குறித்தெழுி தன்னாருயிர் கொள்வான் கொதித்த சிந்தையேயே கருத்தெழுமூ விலை வேலுடை காலனை தானலர சேவடியான் கடவூருரை உத்தமனே குழைத்திகள் காதினன் நன்வ நபர் கோனை குளிர்ந்தெழுந்து பழக்கமோடர்ச்சி மானி தன்னாருயர் கொள்ள வந்த தழற்பொதிமூவிலை வேலுடை காலனை தானலர சேவடியான் கடவுருரை உத்தமனே பாலனு கான்று பார்கடல் ஈந்து பனைத்தெழுந்த ஆலி நிற்கீடியிருந்தாரணமோதி அருமுனிக்காய் சூலமும் பாசமும் கொண்டு தொடர்ந்தடர்ந்தோடி வந்த காலனை காய்ந்த பிரா கடவூருரை உத்தமனே படர்ச்சடை கொன்றையும் பன்னகமாலை பணிக இடை தலை கோத்துழல் மேனியன் உண்பலிக்கென்றுழல்வோகான் சுடர் பொ மூவிலை வேலுடை காலனை துண்டமதா உடரிய சேவடியான் கடவுருரை உத்தமனே வெண்தலை மாலையும் கங்கை கரோடி விரிசடை மேல் பெகன் பேயுகந்தாடும் பெருந்தகையான் கண்டணி நெற்றியன் காலனை காய்ந்து கடலின் விடம் உண்டருள் செய்த பிரான் கடவுருரை உத்தமனே கேழலதாகி கிளறிய கேசவன் கண்பரிதை வாழினன் மாமலர் கண்ணிடந்திட்டவம் மாலவர் ஆழியும் ஈந்து அடுத்திறக்காலனை அன்றடர்த்து ஊழியுமாய பிரான் கடவுருரை உத்தமனே தேந்திகள் கொன்றையும் கூவிளமாலை திருமுடிமே ஏல் ஆந்திகள் பிரான் மலையார்த்தெடுத்த கூந்திகள்ரக்கன்முடி பத்தும் குலைந்து கடவூருரை கடவுருரைவுத்தமனே சுவாமி அமிர்தடேஸ்வரர் அம்பாள் அபிராமி திருச்சிற்றம்பலம்